பாடம் 11. சூரியன் சாய்ந்த பின்பே லுஹர் நேரம் ஆரம்பமாகிறது நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் நண்பகலில் துழ்பவர்களாக இருந்தனர் என ஜாபிர் அலி அல்லாஹும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்